நடத்தாதி என் தாசனாகியோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் என் தாசனாகியும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் ஒரு தாசன் அவன் வேண்டுதல் செய்வான் வேலைக்காரர்கள் அடிமைகள் ஊழியர்கள் நாம் வேண்டுதல் செய்யக்கூடிய உதவி செய்வார் ஜபம் பண்ணா அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார் சங்கீதம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னேன் உம்முடைய முகத்தையே தேடுவேன் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உண்மை முகத்தையே அப்போ ஆண்டோருடைய முகத்தை நம்ம தேடுறோம் ஆனா ஜபத்துக்கு பதிலளிக்கிற விஷயத்துல கத்தர் எங்க பாக்கிறார் எதை பார்க்குறாரு நம்முடைய முகத்தை பார்த்து அந்த வேலையை செய்யறாரு ஏனென்றால் அகத்தின் அளவு எங்க தெரியும் முகத்துல தெரியும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துக்கம் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு உடஞ்ச அவன் போராடுறாங்கிறது யாருக்கு தெரியும் கத்தருக்கு தெரியும் அதனால இந்த சங்கீதம் சாரி யோபு நாப்பத்தி ரெண்டு ஒன்பது அப்பொழுது தேமானியனாகிய எலிபாசும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கத்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன செய்வேன் நான் விடுதலை தருவேன் அதே போல இவன் போய் வேண்டுதல் செய்தான் கத்தரை என்ன செஞ்சாரு அவன் முகத்தை பார்த்தார் அதான் வசனம் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் இந்த கூட்டத்துல கத்தர் நம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறாரு உன்னத பாட்டு அங்க என்ன சொல்லுது அப்ப இதுல இருந்து என்ன ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய வேதனையை பார்த்து நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் போகிற சூழ்நிலை கஷ்டங்களை பார்த்து உதவி செய்கிறார் ஒரு தீர்க்கதரிசியை சேர்ந்துக்காக தீர்க்குதரிசி சொல்லுவான் உன்னே உனக்காக நான் வரவே இல்லை இந்த ராஜாவுடைய முகத்துக்காக தானே செஞ்சேன் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் சொல்லுவான் ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் அதற்கு எலிஸ்தான் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதி இருந்தால் நான் உண்மை நோக்கவும் மாட்டேன் என்று கருத்தருக்கு முன் இருக்கிறேன் உன்னை பார்க்கவும் சேனைகளின் கத்தோட நாமத்தில் சொல்றேங்க என்ன மாதிரி கோபத்துல சொல்ற யோசபாத்தின் முகத்தை பாராதி இருந்தால் முகத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நமக்கு நம்முடைய முகத்தை கத்தர் பாக்குற அளவுல நம்முடைய ஜபம் வேணும் யோபு வேண்டுதல் செய்தான் செய்வான் அப்பொழுது நான் அவன் முகத்தை பார்ப்பேன் ஜபிக்கும் உங்க முகம் எப்படி இருக்கு தேவ வந்த பிறகு உங்களுடைய முகம் எப்படி இருக்கு தூங்கு முஞ்சா உட்கார்ந்து இல்ல இறுதயம் உடைந்து கண்ணீரோடு போராடுறீங்களா உன் முக ரூபத்தை எனக்கு காண்பின்னு சொன்னா அழகா சும்மா பவுடர் அடிச்சுட்டு வர்றத பாக்குறதுக்காக கத்தர் வந்து இருக்கிறாரா இல்ல பேரன் போட்டு வந்து அவர் பாப்பாரா அப்படியா இல்ல சோப்ப போட்டு தரம் தேய்ச்சிட்டு வந்தா பாக்குறாரா அப்படி இல்ல உங்க சொல்ற வேண்டுாப்புக்கு விலகிறார் கத்தருக்கு பயந்த பார்த்தார் தன்னுடைய நாமத்தை நிமித்தம் பத்து பிள்ளைகளை இழந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தார் தன்னுடைய நாமத்தை நிமித்தம் சரீரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு அகோரமா இருந்த மனுஷனுடைய முகத்தை அவர் பார்த்தார் அதனால அவனுடைய முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு புருஷனுடைய ஜபத்தை பார்த்து மனைவிய கத்த தண்டிக்காமல் விடுகிறார் மனைவியினுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் தண்டிக்காமல் அடுத்து பெற்றோருடைய ஜபத்தின் பிள்ளைகள் நடத்தாத சரியான ஒரு பாயிண்ட் அதனால கத்தர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளிக்கிற அளவில் நம்முடைய முகரூபம் ஜபத்தில் தெய்வீகமாய் மாறி இருக்கணும் சமூகத்தில் இருக்க இருக்க இருக்க மோசி சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் அவன் அறியாதிருந்தான் ஜனங்கள் பிரகாசிக்க வச்சிருந்த கத்தர்க்காக பாடுபட்டவர்களுடைய முகத்தை அவர் பார்க்கிறார் யோபின் முகத்தை பார்த்து கத்தர் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னார் அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய நண்பர்களுக்கு விடுதலையும் கொடுத்தார் அவனுக்கும் சிறையிருப்பை மாற்றி காண்பித்தார் முகத்தை பார்த்து இந்த நாட்கள்ல நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை தரத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை கத்தர் இந்த பகல் வேலையில நமக்கும் ஜனங்களுக்கும் கத்தர் கட்லேட முடியாது கத்தாவே யோபு விண்ணப்பம் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுடைய உங்களுடைய புத்தினத்துக்கு தக்கதான் நடத்தாதிருப்பேன் சொன்னீரே சுவாமி அவன் வேண்டுதல் செய்த அவன் முகத்தை பார்த்தீரே கத்தாவே அவனுடைய சிறையிருப்பையும் கத்தாவே மற்றவருடைய குறைகளையும் மாற்றினீரே சுவாமி அதுபோல் இன்றைக்கு கத்தாவே எங்களையும் எங்களுடைய ஜனங்களுடைய முகத்தை பார்த்து நீர் எங்களுக்கு இறக்கம் செய்ய முடியா ஜபிக்கிற கத்தாவே ஒவ்வொருவருக்கும் விடுதலை மற்றவர்களுக்கும் விடுதலை கத்தர் தானே கட்டளையிட முடியா ஜபிக்கிற மாண்டவரே ஹாலாலு யா ஜீசஸ் ஜீசாஸ் இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் மறுதளிப்பு நடந்துகிட்டே இருக்கு நல்லவங்கதான் வைராக்கியமானவங்கதான் நல்ல வருஷ கணக்காகதான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள இந்த மறுதளிப்பு நடந்துகிட்டேதான் இருக்கு பேத்திருவே பத்தி நம்ம பைபிள் பைபிள்ல படிச்சோம்னா அவனுடைய அழைப்பு மத்த அப்போ அழைப்பை விட மேன்மையானது நல்ல ஸ்ட்ராங்கான அழைப்பு கத்திரவனதான் பிரதான அப்போசலங்கிற அழைப்புல கொண்டு வர்ற அளவுல அவன் தான் உயர்த்தப்படுறான் அந்த அளவு அவனுக்குள்ள கத்துடைய வல்லமை வெளிப்படுத்துகிறாரு அவனுக்கு வந்து ரெவலியூஷன் ஜாஸ்தி பேதர்வுக்கு படிப்பு குறைவு ஆனா ரெவல்யூஷன் எப்படி ஜாஸ்தி வசனம் தெரியறதல்ல அதை வெளிப்படுத்தலோடு பேசணும் அதுதான் மேன்மை வசனத்தை சும்மா பேசிட்டே போனா கங்கடன் சும்மா இல்லாவிட்டே ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க மொத்த வாக்கியத்தை எடுத்து பேசிட்டு இருக்காருமா இல்லாவிட்டு சும்மா வசனமா சொல்றாரு முன்னூத்தி ஒன்பது வசனம் சொல்றாருமா வசனத்தோடு வெளிப்படுத்தல் வேணும் சீஷர்கள் சரியான வெளிப்படுத்தல் உள்ளது பேதரு தான் வெளி சொமூரத்தம் பிதாவிட்டு வெளிப்படுத்தல் அவனுக்கு இருந்துச்சு பிரிய கிறிஸ்தி என்றான் வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை என் பிதாவையே உனக்கு இதை வெளிப்படுத்தியா இருந்துச்சு அவனுடைய ஆனா எல்லாம் இருந்தும் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா மறுதளிக்க மாட்டேன்னு மறுதளிப்பான மறுதளிப்பு அதிகமா இருக்கு விசுவாசத்தை மறுதளிக்கிறாங்க ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க வசனத்தை மறுதளிக்கிறாங்க சபைய மறுதளிக்கிறாங்க தன்னையும் மறுதளிக்கிறாங்க இப்படி ஒரு லைஃப் வந்துருச்சு அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம வந்து அவங்களை கொறை சொல்ல முடியாது அப்படி இப்படி இப்படி நுழைஞ்சு நுழைஞ்சி எங்க வந்துட்டான் அரண்மனைக்குள்ள வந்துட்டான் என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம அங்கேயே போயிருப்போம் எழுத்து மூடி படுத்துக்கோ அப்படித்தானே அவனுக்கு அப்படி இல்ல சோமாவை குறிச்சு பைபிள் போய் சொல்லிருக்கு அந்த இயேசுவா அடிச்சிருந்த ஆணியை தூக்கிக்கிட்டு தேடி தேடி தேடி தேடி அலை இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நமக்கு பாருங்க நான் எவ்வளவு மறுதளிக்கிறோம் யோசிச்சுப்பா இன்னைக்கு விசுவாசத்தை மறுதலிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு மரணத்துக்கு பயப்படுறாங்க சொந்தக்காரங்களுக்கு பயப்படுறாங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை விட யாருக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு இப்போ சொந்தக்காரங்களுக்கும் மரணத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயப்படுற பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனால் நம்முடைய ஜனங்கள் ரொம்ப பேரு விசுவாசத்தை சபையை விடுறாங்க சத்தியத்தை விடுறாங்க உபதேசத்தை விட்டுறாங்க ஆண்டு நாமத்தை விட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மூட்டு கொஞ்சம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நீ என் நாமத்தை மறுதளிக்கவில்லை இப்படி ஒரு கூட்டம் இருக்கு கத்தர்க்காக நிக்கிற ஒரு கூட்டம் நாமத்தை மறுதலியாமல் வழிபடுத்தல் ரெண்டு இது வாசிச்சது இன்னொன்னு இருக்கு என் நாமத்தை மறுதியாமல்லைமா உண்மையான சாட்சியானிப்பா சாத்தானுடைய சிங்காசனத்திலே உன் கிடையா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பது என்னை பற்றி விசுவாசத்தை மறுதியில்லை இது விசுவாசத்தை மறுதளிக்காத ஒரு கூட்டம் இருக்கு சபைக்குள்ள இன்னொரு பகுதியில நாமத்தை மறுதளிக்காத ஒரு கூட்டமும் வைராக்கியம் உள்ளவர்கள் தான் ஆனா சூழ்நிலை அவங்கள மறுதளிக்க வைக்க அதனால நம்ம இப்ப ஜெபிச்சு இன்னையில இருந்து நம்முடைய சபையில யாரும் மறுதளிக்கவே கூடாது விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது ஆண்டு நாமத்தை மறுதளிக்க கூடாது கூடாதுன்னு சொல்றதுனால நினைக்கிறாங்க தவறு செஞ்சாலும் தப்பு இல்லை அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டாங்கல்ல அப்படித்தான் யோசிக்கிறாங்க தவறு மொத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் ஆண்டுடைய நாமத்தையும் எந்த சூழ்நிலையும் நினைச்ச கூடாது மதுளிக்க கூடாது நீங்க அதனாலதான் நீங்க பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா பேதருவ பவுல் ஓவர் டேக் பண்ணிடுவார் பேதருவை விட பவுல் எங்க போயிடுவாரு ஒரு ஸ்டெப் மேல போயிடுவார் அவன் சொல்லலாம் பிரதான நானும் கொஞ்சமும் குறைந்தவன் அல்ல அட்ஷான் ஒரே ஈஸியாக தட்டிட்டு போயிட்டாங்க அதனால பேதருவுக்கு நிருபங்கள் எழுத முடியல பாருங்க அதிகமா சபைகளுக்கு நிருபங்கள் எழுத முடியும்ருவளவு பெரிய புத்தி நம்ம பண்ணிட்டோம் ஊழியத்தை இருந்து குற்ற உணர்வு அதனால நம்ம சபையில ஒரு விசுவாசிகள் கூட ஒரு ஊழியர்கள் கூட விசுவாசத்தையும் ஆண்டருடைய நாமத்தையும் நினைச்சக்கூடாது மறுதளிக்கவே கூடாது கல்யாணமோ சாவோ வாழ்வோ வியாதியோ பிசாசின் போராட்டமோ வறுமையோ தருத்தரமோ உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ நிகழ்காரியமோ வருங்க அரியமோ எந்த நாமோ நம்முடைய ஜனங்களோ யாரும் விஸ்வாசத்தையும் ஆண்டலுடைய நாமத்தையும் நினைச்சக்கூடாது மறுதளிக்கவே கூடாது நேற்றோடு அந்த கதை முடியட்டும் இன்றையிலிருந்து நம்முடைய ஜனங்கள் என் நாமத்தை வைப்பின் விடுவிக்க முடியும் காணப்பட கத்த ஜனத்துக்கு அருள் செய்ய முடியாது கூடாது கத்தா அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்படி ஒரு ஊழிய வேண்டாம் வேண்டாம் கேட்டா மறுதளிக்கிற ஊழியமோ மறுதளிக்கிற ஒருதளிக்க உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மறுதளிக்க கூடாது மகாபரிசுத்த விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது मरवी उ मरवल मरविका ना जो मन वाला सून मरद जीवन मरविक ஊழியத்திலையும் ஜீவியத்திலையும் குடும்பத்திலையும் குடும்பத்தில் யாருமே தெய்வத்தை மறுதளிக்க கூடாதுல்ல ஒருபோது மறுதளிக்க கூடாது உங்களுடைய சந்ததி சந்ததியினுடைய சந்ததி கூட மறுதளிக்க கூடாது அண்டவருமே ஒருபோதும் தேவனை மறுதலிக்காத ஒரு குடும்பங்களாய் கூட்டங்களாய் ஊழியர்களாய் ஜெபிப்போம் கடைசி காலம் அதனால பயங்கரமான வல்லமைகள் போராடுகிற வசனங்கள் இருக்கு ஆனா அது நான் இனிமேல் போற சம்பவங்க ஆனா இப்பவே அந்த சம்பவம் போல பயங்கரமா போராடு பரிசுத்தவான்களோடு போராடும்படியாக அந்த வல்லமைகள் அவர் பரிசுத்தவான்கள் ஜெயித்தாருன்னு இருக்கு இதெல்லாமே வருகைக்கு பின்னால் நடக்குற சம்பவங்கள் வாசிங்க ஜெயித்தார்கள் இருக்கு ஒரு இடத்துல அந்த வல்லமை அவர்களை மேற்கொண்டதுன்னு இருக்கு இது இனி நடைபெற போற ஒரு சம்பவமா இருந்தாலும் தீபத்தில் பனிரெண்டு நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஏழாவசனம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிக தூதர்களும் வலு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்பமும் தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை மேலும் பசுத்தவான்களோட யுத்தம் அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கும்படிக்கு அவளுக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இருக்கு ஜெயிக்கிறது தோற்கறது எல்லாம் இருக்கு அதனால நாம இப்ப ஜெபிக்க போறோம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு வல்லமையும் நீக்க கூடாது முற்றிலும் கீழ்ப்படுத்த வேண்டும் பரிசுத்த வாங்கலை உராய் கடைசி காலம் இல்லையா மெய்ப்பனை வெட்டுவேண்டும் ஆடுகள் சிதறடிக்கப்படும் பலரும் பலவிதங்களில் தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு நேரம் கடைசி காலத்தில் ஒரு அசைவு சபைகளுக்குள்ள வரும் அதனால இந்த நாட்களில் ஜபம் ஒன்று நம்முடைய கவசம் அதனால நம்ம நம்ம ஜபங்கள்ல பரிசுத்த வாங்கலோடுக்காக பண்ணுகிற ஜபங்கிறது முக்கியமான ஜபம் ஒரு மகன் ஒரு த ஒரு பிள்ளை மகள் தன்னுடைய பெற்றோருக்கு ஜபிக்கிற ஜபம் போல ஒரு பிள்ளை எங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜபம் பண்ணுறேன்னு சொல்லுமே அதே மாதிரி ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அதே போல நம்முடைய ஜபத்தில் யாருக்காக இருக்கணும் மெயின் ஜபம் பரிசுத்தவான்களுக்காக நாம் பண்ணுகிற ஜபங்கள் அவசியம் ஆனால் ஏனென்றா இந்த ஊழியம் வந்து வெளியரங்கமாக பார்த்தா ஒரு லக்ஸூரியஸ் மினிஸ்டர் ஆடம்பரமான ஒரு ஊழியம் ஒரு காலத்தில் இது வெறுமையான ஊழியம் ஆனால் இப்போ இது என்னதே ஆடம்பரமான ஊழியம் போல பார்வைக்கு தென்படும் ஆனால் உள்ள வந்து பாருங்க இந்த காலையில ஜபம் சாயங்காலம் ஜபம் மூணு மணி நேரம் காலையில் உட்காடுறது சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் நைட்டு ஒரு மூணு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் முழங்கால் ஒரு ஏழு நேரம் உபவாசம் அங்கே போகிறது இங்கே போகிறது கண் அது இது இந்த ரொட்டின் லைஃபே இருக்கவே இருக்காது ரொட்டின் லைஃபே கிடையாது உலகத்தை சொல்லுவோம் காலை எழுந்தவுடன் நல்ல படிப்பு கனிவு தரும் விளையாட்டு இது இந்த காலை எழுந்த உடனே காலை கடன் அது இந்த கதையே கிடையாது இங்கே என்ன நேரத்தில் என்ன ஆர்டர் வரும் உத்தரவு வரும்னு நினைச்சியாது தெரியாது எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க இங்க உபவாசம் எல்லாரும் உபவாசமா இங்கே இருப்பாங்க கைய கால மட்டைக்கு உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து எலும்பு நரம்பு கண்ட்ரோலே இல்லாம போயிடும் சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடறது இல்ல குடல் இதாகிடும் புரியுது அவங்க ஒழியத்தில் உள்ள பிரச்சனைகள் விசுவாசிகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஏத்தி இன்சுலின் போய் அதுல யாராயிருவான் சுகராயிருவாங்க ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க அதை பார்க்க முடியாம கவனிக்க முடியாம அங்க இருக்கிற பிரச்சனையிலேயே விசுவாசி யாரா மாறிடுறான் டயபிட்டிஸா மாறிடுறான் இங்க அப்படி இல்லையே இங்க ஃபைத்தம்லயே முப்பது பிள்ளைங்க முப்பத்தஞ்சு பிள்ளைங்க இது போக லோக்கல்ல ஒரு எழுவத்தஞ்சு பிள்ளைங்க இது போக லோக்கல்ல உள்ள விசுவாசிகளுடைய பிரச்சனை அங்க அது இது இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா சுத்தமா ஒண்ணுலாம் போயிடுவா மனுஷன் இது நம்ம ஒரு சென்டருக்கு சொல்றோம் பண்ண வந்துடு சபையில பிரச்சனை சொன்ன அங்க போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு ஜெய்பிச்சுட்டு போக முடியாது சாப்பாடே என்ன செய்யாது எடுக்காது என்ன பண்றது இந்த பிரச்சனை என்ன பண்றது எப்படி இதுதான் நெஞ்சுட்டு இருக்கும் ஓடிட்டே இருக்கும் அப்படியே ஏதாவது ஒரு வயசு சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உடம்புல என்ன செய்யாது இப்படித்தான் நடக்கும் இதுல இந்த குடல் புண்ணாகி கண்ணுலாம் எருள் அடைஞ்சு எலும்புகள் எல்லாம் விட்டு போய் அப்படியே ஆள் ஒண்ணு எல்லாம் போயிடுவாங்க நடக்குது இதுதான் உண்மை ஒரு வயசான தாய் தகுப்பனுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை விட மடங்கு பாதிப்புகள் யாருக்கு உண்டு நடத்திப்புகாரங்களுக்கு இதெல்லாம் நமக்கு விளங்கணும் அதை விட்டு விட்டு சிப்பாஸ் வராரு அப்படின்ன கார்ல வராது ஃப்ளைட்டில் வராருன்னு நினைக்கிறோம் கார்லேயும் ஃப்ளைட்லையும் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் நாலு நாள் இருபத்தஞ்சு மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு வாங்க காலு எவ்வளவு வீங்குதுன்னு பாருங்க அதனால தான் அவங்கெல்லாம் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஏர்போர்ட்ல வரும்போதே நெஞ்சு வழியில் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே இறங்கி வந்தாரான் கொலாப்ஸ் ஆயிடுவாருங்கிற கண்டிஷன்லாம் யாரோ பார்த்து அவங்க ஆளுங்கலாம் வெளியே இருக்காங்கன்னு சொல்லி சீஃப் மாஸ்டர் வெளியே கொண்டு வந்து விட்டாங்க இல்லைன்னா அவர் அங்கேயே கொலாப்ஸ் ஆயிருப்பார் அவர் தூக்கி போயிருப்பாங்க ஆஸ்பத்திரி அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டாரு இமிகிரேஷன்லேயே நெஞ்சு பிடிச்சி அப்படியே உட்கார போய் அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் கூடாதுன்னு சொல்றதுக்குள்ள ஒருத்தர் வந்து இல்ல இல்ல அவங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க கொண்டு போயிருங்கன்னு சொல்லி கொண்டு போயிருக்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க நமக்கு பார்க்கறதுக்கு இது ஒரு ஆடம்பரமான ஒரு போஸ்ட் அழகான போஸ்ட் ஆனா ரொம்ப மன வருத்தங்களும் உடல் வருத்தங்களும் ஜாஸ்தியா நம்ம இந்த வண்டி ஓடணும்னா சாதாரண டீசல்ல ஓடாது சாதாரண சோறு சாதாரண சாப்பாட்டுல ஓடாது ஜபம் மட்டும் ஜபத்துல மட்டுந்தான் நிச்சயம் இது ஓடும் எக்ஸ்ட்ரா கேர் மாதிரி எல்லாரும் ஜிபிக்க எல்லாரும் தோத்திரம் பண்ணு எல்லாரும் ஆரோக்கியத்தினால் அந்த சரீரங்கள்ல தேவனுடைய வல்லமை பரிபூர்ணமாய் விளங்க முடியா கொஞ்ச நேரம் ஜோ நம்முடைய நாமத்தில் வருகிறோம் நாமத்தில் வருகிறவங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் நாங்கள் குற்றவாளிகளாக எண்ணப்படுவோம் நாங்கள் போராடாவிட்டால் நாங்கள் குற்றவாளிகளாக சொல்லுகிறது போல உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாவிட்டால் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொன்னானே அதுபோல பரிசுத்தவான நாங்கள் ஜபிக்காவிட்டால் நாங்கள் பாவம் செய்கிறவனாயிருப்போம் குற்றவாளிகளாயிருப்போம் ஆண்டவரே இதுவரை சரியாய் ஜபிக்காததுக்கு தெய்வத்துமையா சௌக்கியத்தினாலும் உங்களுடைய வல்லமையினால் இடைக்கட்டுங்க தாவே சர்வாங்க சுகத்தை தாருமையா பலத்தினால் இடைக்கட்டுங்க தாவே சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிய மாட்டவரே உங்களுடைய வல்லமை ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொரு வரிசையும் எலும்பிலும் நிரம்பிலும் நம்முடைய பாஸ்ட் காய் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம் வர வர ரொம்ப பலவீனங்களும் அந்த இருமல் அவரை போட்டு ஒழுக்கி எடுக்குது கை வைங்க எல்லாம் கை வை ஜோம்லாம் உபாசம் போடுறவங்க டெய்லி உபவாசம் போடலாம் வல்லம ஒண்ணங்கணும்த்தரை அற்புதமான சுகத்துக்கு இருமல் தான் இருமல் இன்பார்டடிந்து கொள்ளோமனோ உடைய நாமத்தில் ஜபிக்கிற சுவாமி சர்வ வல்லவருடைய நாமத்தில் ஜபிக்கிற மாண்டவர் சர்வ வல்லவருடைய நாமத்தில் ஜபிக்கிற எங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாத நீ சுகத்தை இழந்தீர நோய்களை சுமந்தவரு காயங்கள் பட்டவரு உங்களுடைய ஜீவன விளங்கட்ட வாண்டவர் சவுல் தேர்வான சரீரங்களை உடைய ஜீவன் விளங்குரி நாமத்தில் இந்த வியாதியை எதிர்க்கிறோம் நாமத்திலே எதிர்க்கிறோம் நாமத்தில் எதிர்க்கிறேன் உங்களுடைய நாமத்தில் அந்த வல்லமையில எதிர்க்கிறாங்க அவர் தள்ளும் புகழால் avare sumandar tan hoy avare sumandar tan hoy avar paru lalal din இன்றைக்கு நீங்குவதாக நீங்குவதாக இருமல் நிற்பதாக வல்லமாய் விடுதலை வல்லமாய் சுகமாக்கும் சக்தி சிலுவையில் இருந்து வரட்டும் உன்னதத்தின் நலன் யாருக்கு வாழ்ந்தவர் பரிபூர்ண ஜீவன் யாருக்கு வாழ்ந்தவர் மருத்துவரை திரு மங்கரமான கஷ்டம கத்துரா மகானிய திடீர் மேன் கத்துடைய வல்லமை விளங்க போற அப்படின்னால ஸ்தோத்ரமனு ஹே ஜேலாரே ஜேலாரே ஜேலாரே திக்னபக்கனபக்கதரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா ஆமென் சாத்தான் தோத்து போனான் நரகாய் ஸ்தோத்ரமந்து ஹேக்கனபக்கனபக்கனபக்கனபக்கன ரஹானிய ரப ரபக்கதரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா ஹே ஜேலாரே ஜேலாரே ஜேலாரே ஜேலாரே ஆமென் ஒவ்வொரு குடும்பங்களோடும் போராடுகிற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் போராடுகிற ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ளவர்களோடும் போராடுகிற இந்த வியாதியின் கூரை கத்திருந்த பகல் வேலையில நியாயந்திருக்க முடியாது ஒடிக்க முடியாது ஒவ்வொரு விசுவாசிகளோடும் போராடுகிற வியாதியின் வல்லமைகள் அந்தவரைய பெற்றோர்கள் பிள்ளைகள் புருஷன் மனைவி சிறியோர் பெரியோர் யாரையெல்லாம் இந்த வல்லமை போராடி தாக்கி கொண்டிருக்கிறார் அவர்கள் எல்லாரையும் அந்த வல்லமைகளுக்கு விலக்கி வேலையடைக்க முடியாது பலப்படுத்த முடியாது சுகமாக்க முடியாது உயிர்ப்பிக்க முடியாது விசுவாசிகளை குணமாக்க முடியா செபிக்கிறேன் கூரை ஒடித்தவாதைகளை ஒடிக்க கூற ஒடியா கஷ்ம்கரமான எல்லா தேவ ஜனத்தையும் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்த முடியா ஸ்தோத்ரமன் தோதிர தோதிர தோதுர தோதுர தோதுரோதோ தோதுனா தோதுனா ஆமாம் நம்முடைய ஜனங்கள் எந்த காரியத்துக்கு கத்திடத்தில் காத்திருக்கிறார்களோ மனுஷன்ட காத்திருக்கிறது ஒரு பகுதி இருக்குது கவர்மெண்டில் காத்திருக்கிறது ஒரு பகுதி இருக்குது சில காரியங்களில் கத்தர் செய்யணும் கத்தர் வெளிப்படுத்தணும் கத்தர் இந்த காரியத்தை நடப்பிக்கணும் கத்தர் இந்த காரியத்தில் யுத்தம் செய்யணும் இப்படின்னு கத்தருக்காக காத்திருக்கிற ஒரு செயல்பாடு ஜனங்களுக்குள்ளே இருக்குது அது இருக்க வேண்டியது அவசியம் எனக்கு காத்திருக்கிறோம் எந்த ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ கத்தர் அந்த விஷயத்துல எழுந்தருளி அவர் நிச்சயமாகவே அந்த காத்திருக்கிற காரியங்களுக்கு நிறைவான பதிலை கட்டிட முடியாது அந்தவரை உமக்கு காத்திருக்கிற ஜனங்களை நீர் வெக்கப்பட்டு போக அனுமதிக்கிறது இல்ல சுவாமி அவங்க எந்த காரியத்துக்கு காத்திருந்தாலும் கத்திரக்கு நல்ல பதிலை தரணுமே சுவாமி எனக்கு காத்து எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வைக்கப்பட்டு போறீரே கத்தருக்கு காத்துரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் பதில் அழியுமாண்டவரே அது சுகமோ பலமோ வேலையோ வீடோ விவாகமோ எதுவானாலும் உமக்கு காத்திருக்கிற ஜனங்களை பதில் கொடுக்கணுங்க தாவே உங்களுடைய நம்முடைய ஜனங்கள் தோற்று போக கூடாது புறஜாதிகள் மத்தியிலோ நம்முடைய மத்தியிலோ இல்லாவிட்டாலும் கத்திர அறியாத ஜனங்கள் மத்தியிலோ மற்ற சபை ஜனங்கள் மத்தியிலோ தொழிலேயோ குடும்பங்கள்லையோ வாழ்க்கையிலயோ எவ்வளியங்களிலோ எந்த பகுதியிலும் நம்முடைய தோற்று போகக்கூடாது பின்வாங்க கூடாது எல்லா இடத்திலும் கிறிஸ்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் எல்லா இடத்திலும் எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி வாசிக்க வாசிக்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அதனால நம்முடைய ஜனங்கள் எங்கேயுமே தோக்கக்கூடாது தலை குனியக்கூடாது பின்வாங்க கூடாது வெக்கப்பட்டு போகக்கூடாது எல்லா இடங்களிலும் கத்தர் நம்முடைய இந்த வசனத்தின் அடிப்படையில வெற்றி சிறக்க பண்ண முடியாது பின்தங்கிலும் எங்களுடைய வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தர் முகம் இனி செத்து போவதில் என்று சொன்னீரே கத்தால் சிறக்க பண்ணுகிற கத்தர் சிலுவையில் வெற்றி சிறந்தவரே எங்களை வெற்றி சிறக்கப்படு கத்தர் பொக்க வேண்டும் நல்ல ஒரு ரபியாக நல்ல போதகராக கத்தர் வெளிப்பட முடியாது இந்த காலை வேலையில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் அவருடைய குடும்பத்தின் காரியங்களிலும் கத்துடைய கரம் இருந்து அந்த குடும்பங்களை பராமரிக்க முடியாது ஜோமனுவாம் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜோபிக்கிறோம் அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் பாதத்தில் அந்த குடும்பங்கள் எல்லாம் பராமரிப்புல வைத்துக் கொள்ளுங்க கத்துடைய பராமரிப்பு கதாடைய உங்களுடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினதுங்கிறது ஆமா எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா அவருடைய விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சாயங்கால கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா நாளைக்கு உள்ளதான திண்டுக்கல் மேரேஜுக்கு அய்தோத் பிரயாணங்களுக்காக பண்ணுவோம் எல்லா பகுதியிலும் கத்தனைக்காரன் கூட இருக்க முடியாது பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோதிரம் பண்ணுவோம் ஜோ